வணக்கம் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் போது அறிவு குவியலுக்காக கந்தரவகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் இன்பால் என்ற நகரில் அமைய இரண்டு முதல் முறையாக துறை சார்பாக வாகனங்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் முறை புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட்டது மூன்று ஆந்திரா மாநிலத்தில் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது நான்கு திபால் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ரஷ்யாவில் நடைபெற உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்சம் தண்டனையாக ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்க உள்ள நாடு எது இரண்டு ஏர்பஸ் நிறுவனம் எந்த நாட்டில் உள்ளது மூன்று நெய்பர்ஹுட் செயலியை இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் நடைபெறவுள்ள பேஸ்பால் விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க உள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் யார் ஐந்து அக்னி ஆறு என்ற ஏவுகணை எவ்வளவு தூரம் சென்று தாக்கக்கூடியது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி